வணக்கம் நச்சிணையின் எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டாவது செய்தி சேவை நவம்பர் ஆறு இரண்டாயிரத்தி பதினேழு மாதம் இருபதாம் நாள் திங்கட்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் நாளேடுகளில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் தமிழக செய்திகள் ரயில் திட்டங்களை நிறைவேற்ற தமிழக அரசுடன் ஒப்பந்தம் மேற்கொள்வது குறித்து முதல்வர் பழனிசாமியுடன் தெற்கு ரயில்வே பொதுமேலாளர் ஆர் கே குல்ஸ்ரேஸ்தா தலைமைச் செயலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினார் தமிழினத்தின் தனித்துவமிக்க அடையாளமாகவே தினத்தந்தை நாளிதழை திமுக உணர்வதாக அக்கட்சியின் செயல் தலைவர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் கடன் கட்டாத ஏழை விவசாயிகளிடம் குண்டர்களை அனுப்பும் வங்கி நிறுவனங்கள் அவர்கள் மூலம் விவசாயிகளின் உயிரை பறிக்கின்றனர் என்று பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார் காவேரிப்பட்டிணம் அருகே போத்தபுரம் என்ற இடத்தில் விஜயநகர காலத்து கல்வெட்டை அருங்காட்சியாக காப்பாற்றிய தலைமையிலான குழுவினர் கண்டறிந்துள்ளனர் தமிழக அரசு பலத்த மழையை தாங்கக்கூடிய மாநகராட்சியாக சென்னையை உருவாக்க வேண்டும் என்று தமாக தலைவர் ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார் மழைநீர் வெளியேற வழியில்லாமல் கொசஸ்தலை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள சாலையை அகற்றும் பணிகள் நடைபெறுவதாக ஆட்சியர் சுந்தரவல்லி தெரிவித்தார் கந்துவட்டி கொடுமை தொடர்பாக காட்டூன் வரைந்த பிரபல கார்டூனிஸ்ட் பாலா கைது செய்யப்பட்டுள்ளார் பிரதமர் மோடி தினத்தந்தி நாளிதழின் பவழ பங்கேற்க இன்று சென்னை வருவதையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது கர்நாடகாவில் மது சட்டம் கொண்டுவர சித்தராமையா தலைமையிலான காங்கிரஸ் அரசு திட்டமிட்டுள்ளது ராஜஸ்தானில் ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு வரையப்பட்ட வண்ணமிகு ரங்கோலி கோலம் கின்ன சாதனையில் இடம்பெற்றுள்ளது திருப்பதி கோயிலில் வரும் பதினான்கு இருபத்தி ஓராம் தேதிகளில் முதியோர் மாற்றுத்திறனாளிகள் தரிசிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கடந்த அக்டோபர் மாதத்தில் மட்டும் தொண்ணூத்தி ஐந்து புள்ளி லட்சம் லட்டு பிரசாதங்கள் பக்தர்களுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளது நாட்டின் முதல் ராணுவ தளபதியாக இருந்த கர்நாடகாவைச் சேர்ந்த கே கரியப்பாவுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று ராணுவ தளபதி பிபின் ராவத் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் உள்ள பத்திரிகைகள் சில தேசவிரோத கட்டுரைகளை வெளியிடுவதாகவும் அதற்கு விளம்பரம் வழங்குவதை நிறுத்துமாறும் மாநில அரசுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது ஹைதராபாத் நகரில் காப்பீடு செய்யப்படாத பைக் கார் உள்ளிட்ட வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்து வருகின்றனர் செய்திகள் ஈரானில் அமெரிக்க தூதரகம் சிறைபிடிக்கப்பட்ட நினைவு நாளில் அதிநவீன ஏவுகணையை முதல் முறையாக காட்சிப்படுத்தியது ஈரான் அரசு கனடாவின் நடவடிக்கைக்கு பதிலடியாக கனடா குடிமக்கள் பலர் ரஷ்யாவில் நுழைய தடை முடிவு செய்துள்ளனர் தடை விதிப்பதை விட்டுவிட்டு ஆக்கப்பூர்வமாக பேச்சுவார்த்தைக்கு கனடா முன்வர வேண்டும் என்று ரஷ்ய வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் மரியா ஜஹ்ரோவா கூறியுள்ளார் சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசராக முகமது பின் சல்மான் தலைமையில் ஊழல் தடுப்பு நடவடிக்கையாக அல்வாலித் பின் தலால் உள்ளிட்ட பதினோரு இளவரசர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக சவுதி அரசு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது ஆசியாவின் மிகப்பெரிய தூர்வாரம் கப்பலை சீனா உருவாக்கியதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்தன வியட்நாமில் டாம்ரே புயல் தாக்குதலால் இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் நாற்பதாயிரம் வீடுகள் சேதமடைந்துள்ளன வணிகச் செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடியின் பொருளாதார ஆலோசனைக் குழுவில் இந்திய வணிகவியல் கல்வி மையத்தின் வருகை பேராசிரியராக இருக்கும் ஷமிகா ரவி இடம்பெற்றுள்ளாா் தொழில் தொடங்குவதற்கேற்ற எளிதான சூழல் நிலவும் நாடுகள் பட்டியலில் இந்தியா நூறாவது இடத்தை பிடித்திருப்பது மிகவும் அரிதான நிகழ்வு என்று உலக வங்கியின் தலைமை செயல் அதிகாரி கிறிஸ்டலினா ஜியோஜிவா குறிப்பிட்டுள்ளார் அடுத்த ஐந்தாண்டுகளில் இந்தியா வறுமை தீவிரவாதம் சாதிமத பேதம் ஊழலற்ற நாடாக உருவாகும் என்று நிதி ஆயோக் அமைப்பு தெரிவித்துள்ளது மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியான சத்ய நாதல்லா அடுத்த வாரம் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் விளையாட்டுச் செய்திகள் ஆசிய கோப்பை ஹாக்கி தொடரில் இந்திய பெண்கள் அணி இரண்டாவது முறையாக கோப்பையை வென்றது புவனேஸ்வரில் நடைபெற்ற ரஞ்சிக் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி ஒடிசா அணியை நூற்றி ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு மூன்று போட்டிகள் கொண்ட டி கிரிக்கெட் தொடரில் ஒன்றுக்கு என்ற சமநிலையில் உள்ளது மூன்றாவது போட்டி நாளை திருவனந்தபுரத்தில் நடைபெறுகிறது லால் லிகா கால்பந்து லீக் தொடரில் செவில்லாவை இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் பார்சிலோனா அணி வெற்றி பெற்றது திரைச்செய்திகள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவரும் நடிகருமான விஷால் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்வதற்காக விஷல் என்ற மொபைல் செயலி ஒன்றை துவக்கியிருக்கிறார் சிவா இயக்கத்தில் அஜித் நடிக்கவுள்ள புதிய படத்தின் இசையமைப்பாளராக யுவன் சங்கர் ராஜா ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறார் பாண்டியராஜ இயக்கத்தில் கார்த்தி நடிக்க உள்ள புதிய படத்தின் நாயகியாக ஸ்ராய்ஸா சைகல் நடிக்க இருக்கிறார் பாரிஸில் நான்கு மொழிகளில் குவின் படத்தின் ரீமேக் படப்பிடிப்பும் ஒரே சமயத்தில் நடைபெற்று வருகிறது இத்துடன் நற்றினையின் செய்தி சேவைகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்